குறைந்து விட்டனவா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று துல்யன் கேட்டார் துல்யன் கூறுவது உண்மையா என்று நபி சலம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்க மக்கள் ஆம்கின்றனர் உடன் மற்றும் இரண்டு ரக்காத்துகளை நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தொழுவித்து சலாம் கொடுத்தார்கள் பின்பு தக்பீர் கூறி முன்பு செய்தது போன்று அல்லது அதை விடவும் நீண்ட செலுதா செய்தார்கள்